வணக்கம் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நேபாள நாட்டின் ஜானக்பூர் மற்றும் இந்தியாவிலுள்ள உபியில் உள்ள அயோத்தி ஆகிய இரண்டு நகரங்களுக்கிடையில் பேருந்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நேபாள நாட்டு பிரதமர் ஷர்மா ஒலி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளனர் இரண்டு வளக்குளம் எனப்படும் இடம் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது 3. டாரஸ் என்னும் இ கார்னஸ் நிறுவனம் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தது நான்கு அமெரிக்காவிலுள்ள, உள்ள கலிபோர்னியா நகரில் அனைத்து வீடுகளிலும் கட்டாயமாக சோரார் தகடுகள் பொருத்தப்பட வேண்டும் என சட்டம் இயற்றியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. பாரத் நெட் திட்டத்தின் நோக்கம் என்ன 2. பார்சல் கார்க் எக்ஸ்பிரஸ் டிரெயின் எனப்படும் பார்சல் சரக்கு விரைவு ரயில் எந்த இரு நகரங்களுக்கிடையே செல்கிறது மூன்று இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மூன்றாவது நாடு எது நான்கு TNLNCTS என் எல் என் சி டி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி